சச்சிதானய விஷோத்தியே தாபத்தையா கிருஷ்ணா வய நுமேர்வரன்மரிஷியா துஷ்குமோ தான் இந்த ஸ்லோகத்துல திரமிழர் நிமிச்சக்கரவர்த்திக்கு மூணு அவதாரத்தை பத்தி சொல்றார் ஒன்னு கிருஷ்ணாவதாரம் இன்னொன்னு புத்தாவதாரம் அடுத்தது கல்கி அவதாரம் இந்த மூன்றையும் ஒரே ஸ்லோகத்துல சொல்றார் நடக்க போகிறதுன்னு சொல்றார் இதெல்லாம் சிலதெல்லாம் கரிஷியத்தின்னு சொல்றார் பூமே பர அவரணாய எதுஷு அஜன்மா ஜாத்திய சுரபி துஷ்கராணி பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி அதர்மிகளை எல்லாம் அழிக்கிறதுக்காக வேண்டி எதுஷு யாதவ வம்சத்துல அஜன்மா ஜாத்த அஜன்மா அதாவது பகவானுக்கு ஜென்மா கிடையாது ஆனா அவர் என்ன பண்ணினார் ஜாதக யாதவ வம்சத்துல பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக பறந்து சுரப்பி துஷ்கராணி கரிஷியத்தி தேவர்களாலும் செய்ய முடியாத அரிய செயல்களை எல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறார் அடுத்தது அத்தருகான யஜ கிருத்தகா வாதகி விமோகயத்தி இதுதான் புத்தாவதாரம் யஜ்யம் பண்றதுக்கு யோகதை இல்லாம யஜ்யம் பண்ணுகிறார்கள் தகுதி இல்லாமல் வேள்வியெல்லாம் செய்யக்கூடியவர்களை வாதகி விமோகயத்தி வாதம் பண்ணி அவர்களெல்லாம் மயக்க போறார் அவங்க பண்றது சரியா தப்பான்னு அவங்களுக்கே புரியாம குழப்ப போறார் விமோகயத்தி கலவு அந்த கலியுகத்தோட முடிவுல சூத்ரான் கிதிபூஜகா கிதிபூஜகா சூத்ரான் யாருக்கு தகுதியே இல்லையோ அப்பேற்பட்டவர்கள்லாம் பூமி ஆழ வரும்பொழுது ஹியனுஷத் அவர்களை எல்லாம் கண்டிப்பா கொல்ல போறார் நாசம் பண்ண போறார் யாருக்கு தகுதியே இல்லையோ அப்பேற்பட்டவர்கள்லாம் பூமி ஆழ வரும் பொழுது அவர்களையெல்லாம் கல்கி அவதாரம் பண்ணி துஷ்ட நிகிரகம் அவர்களை அழித்து உலகை பாதுகாக்கப் போகிறார் என்று இந்த ஸ்லோகங்கள் உபதேசிக்கின்றன பூமேர் ஜாதக்கரிஷ்யதி பராவரணாய்வஜன்மா ஜாத்தரிஷியுஷ்கராணி வாதைர்மோகயதி யஜ்யிருத்தோதர்ஹான் மனமார்ந்தி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்